சிிவ சரம்பராச்சாரிய மதமா அஸ்மாரிய பரிய வந்தே பரத்து ஸ்மிருக்கம் லோக்கம் केशवं யண சூத்தாஷியந்தே பகவந்த புன்குஸ்வந்தோ வை ருக்க அந்த குருதீயோரு मूर्ति देहाय மூர்விபி வோமவா திணாமூ நம ஓமே பசியே மாஷரியஜராங்கு வா யுஸ் வந்திரோ வுத்தூஷா விஷவே நோரி நோகஸ்ப்பா ஓ ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அப்படிங்கறது வந்து நம்மள எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறது அப்படிங்கறத நாம பார்த்தோம் அப்போ ஃபர்ஸ்ட் டெபினிஷன் என்ன பார்த்தோம் அது வந்து நம்மள சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு அண்டு போறது அதாவது பர்த் டெத் சைக்கிள்ல இருந்து ஃபிரீடம் ஃப்ரம் பர்த் டெத் அந்த விஷயத்துக்கு ஐசிண்டு போறது அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் ரெண்டாவது டெபினிஷனா மார்டாலிட்டியிலிருந்து இம்மார்டாலிட்டிக்கு அது வந்து நம்மளை கூட்டிட்டு போறது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அது பார்க்கும் பொழுது ஒரு மார்ட்டல் விஷயம் வந்து எப்படி இம்மார்டலா மாற முடியும் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இம்மார்டலா இருக்கிற விஷயம் இம்மார்டலா ஆக வேண்டிய அவசியமும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அப்ப அந்த தவறான வந்து நம்ம என்னன்னு சொன்னோம் அசத்து அப்படின்னு சொன்னோம் அப்ப அந்த ஃபால்ஸ் நோஷன்ல இருந்து கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிராவல் பண்ணனும் இல்லையா டு சத் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த மிஸ்கன்செப்சன் அந்த நோஷன் வந்து எனக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் பத்தி தெரியாத காரணத்தினால நான் வந்து என்ன தவறா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன் எங்க இக்னரன்ஸ் அப்போ அறியாமையில இருந்து நம்ம வந்து ஞானத்துக்கு டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு நாம பார்த்தோம் இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருக்கு இல்லையா இது வந்து நம்மளுக்கு எது கொடுக்கறதுன்னா நம்மளுடைய ஹிந்து ட்ரெடிஷன் வந்து இத பத்தி நம்மளுக்கு ரொம்ப விலாவரியா வந்து இப்போ, அந்த ஹிந்து ட்ரெடிஷன்ல எந்த ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா டீடைல்டா ஸ்ட்ரக்சர்டா ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி கொடுக்கறதோ ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல எது கொடுக்கறதோ அதை நம்ம வந்து தர்ஷனம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றோம் எந்த ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கு இல்லையா அதை பத்தி டீடைல்டா எந்த விதமான டவுட்டுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ காம்பிரிஹென்சிவா எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரக்சர்டா கவர் பண்ற ஒரு டீச்சிங் கொடுக்கறது பேரு தர்ஷனம் அப்படின்னு சொல்றோம் யாரு வந்து இந்த தர்ஷனத்தை கொடுக்கறாளோ அவளை வந்து தார்ஷானிக அப்படின்னு சொல்றோம் ஆர் தர்ஷன ஆச்சாரிய அப்படி அவளுக்கு பேருவா பேரை சிஸ்டம்க்கு பேரு தர்சனம் ஆச்சாரியா அந்த மாதிரி நம்மளுடைய ஹிந்து ட்ரெடிஷன்ல நிறைய தர்சனங்கள் இருக்கு அதுல ரொம்ப ப்ராமினா இருக்கிறது வந்து பன்னெண்டு தர்சனம் அத வந்து துவாதச தர்சனாணி அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய இருக்கிறதுல ரொம்ப பிரபலமா இருக்கிறது அப்படின்னு கேட்டா இப்பயும் பிரபலமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கிறது வந்து பன்னெண்டு தரிசனங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு ரொம்ப பிரீஃபா நம்ம பார்த்துட்டு இதுக்குள்ள போலாம் அதுல பன்னெண்டுல வந்து ஆறு வந்து ஆஸ்திக தர்சனம் ஆறு வந்து நாஸ்திக தர்சனம் முதல்ல வந்து என்னஸ்திகர் என்னஸ்திகா புரியோ வேத பிரமாணம் நாஸ்தி ந அஸ்தி சாஸ்திகா யாரு ஒருத்தர் வேதத்தை பிரமாணம் இல்ல அப்படின்னு சொல்றாள சொ அவஸ்திகர்கள் அப்படின்னு நம்ம சொல்ஸ்திக தரிசனத்துல ஆறு என்னது அப்படின்னு பார்த்தா வந்து சார்வாக அப்படின்னு ஒரு தர்சனம் இருக்கு அடுத்தது வந்து ஜெயின ஜெயின மதம் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் வந்து வைபாஷிக அப்புறம் சௌத்ராந்திக்க அப்புறம் யோகாச்சார கடைசியா மாத்தியமிக்க ஆறு இருக்கு முதல்ல சாருவாக்க ரெண்டாவது ஜைன மூணாவது வைபாஷிக்க நாலாவது சௌத்ராந்திக்க அஞ்சாவது யோகாச்சார ஆறாவது மாத்தியமிக்க இந்த மூணு நாலு அஞ்சு ஆறு வந்து பௌத்த மதம் இந்த கடைசியா இருக்கிற நாலு வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தது அந்த வைபாசிக்கம் பௌத்த வந்து ரெண்டு பிரிவு இருக்கு அதுல வைபாசிக்கவும் சௌத்ராந்திக்கவும் வந்து ஹீனாயாமம் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தது யோகாச்சார மாத்தியமிக்க வந்து மகாயானம் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தது ஆக்சுவலி பௌத்த மதம் பார்த்தா பதினெட்டு பிரிவா பிரிஞ்சிருந்தது அதுக்கப்புறம் அசோகர் தான் வந்து அதை ரெண்டு குரூப்பா பிரிச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்போ இவ ஆறும் வந்து நாஸ்திக தரிசனம் அதாவது வேதத்தை பிரமாணமா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஆறு தரிசனங்களும் அடுத்தது ஆறு ஆஸ்திகர்ஷனம் இருக்குறதுக்கு முன்னாடி இந்த தர்சனங்களா யாரு வந்து ப்ராபகேட் பண்ணாக்கலாம் சாருவாக வந்து கொடுத்தது வந்து தெரியும் எல்லாருக்கும் பிரகஸ்பதி தான் வந்து சாருவாக மதத்தை சாருவாக தர்ஷனத்தை நம்மளுக்கு கொடுத்தவங்க சாருவாக பீப்புள் எப்படி இருப்பா அப்படின்னா யாவத் ஜீவம் சுகம் ஜீவே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் வந்து அவளுடைய இதுவே அப்புறம் கிருத்வா கிருதம் கடன் வாங்கியாவது நெய் விட்டு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம வாழப்போறது கொஞ்ச காலம்தான் அதுல வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படிங்கிற கருத்தோட இருக்கிறவா வந்து சாருவாகா அடுத்தது ஜெயின ஜைன வந்து ரிஷப தேவர் வந்து அதுக்கப்புறம் புத்தர் வந்து இறந்து போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ அப்புறம் இந்த புத்த மதமானது வந்து பிரபல்யமாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் யோகாச்சாரம் மாத்தியமிக்க எல்லாமே வந்து பௌத்த மதத்தை சேர்ந்ததுதான் அதுல வந்த பிரிவு தான் இது எல்லாம் நெக்ஸ்ட் ஆறு ஆஸ்திக தரிசனம் ஆஸ்திகர்சனம்னா என் அஸ்தி வததிஸ்தாணம் அஸ்தி சஹ ஆஸ்திகா இப்ப யாரோ ஒருத்தர் வேதத்தை பிரமாணம் அப்படின்னு ஒத்துக்கிறாளோ அவளை வந்து நம்ம ஆஸ்திகா அப்படின்னு சொல்றோம் அதுலயும் ஆறு தர்சனங்கள் இருக்கு வந்து சாங்கிய தர்சனம் அடுத்தது வந்து யோக தர்சனம் அப்புறம் நியாய தர்சனம் நாலாவது வைசேஷிக தர்சனம் அஞ்சாவது பூர்வ மீமாம்சம் ஆறாவது உத்தர மீமாம்சம் சாங்கியோக நியாய வைசேஷிக பூர்வமீமாச உத்தர மீமாம்ச இப்ப இந்த சாங்கியா தர்சனம்ல இருந்துதான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிருஷ்டி வந்து இருபத்தி நாலு தத்துவங்கள் கொண்டது படித்த மாதிரி எங்க ஞாபகம் இருக்கா அது வந்து சாங்கியர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அதுல வந்து அந்த விஷயத்த நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்போ சிருஷ்டி தத்துவம் வந்து நம்ம சாங்கியால இருந்து நம்ம வேதாந்த தர்சனத்துக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் யூஸ் பண்றோம் ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அநேக ஆத்மா இருக்கு அதுதான் வந்து அவளுடைய பிலாசபியா இருக்கு பதஞ்சலி அவர் கொடுத்தது யோக தர்சனம் அதுலயும் வந்து ஆத்மா வந்து அநேகம் அப்படின்னு சொல்லுவா நியாய வைசேஷிக்க நியாய தர்சனம் வந்து கௌதம மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து கொடுத்தது வைசேஷிக வந்து கனாத மகரிஷி பூர்வ மீமாசம் கொடுத்தது ஜை அவர் வந்து வியாசருடைய பிரதம சீடர் ஜெய்மினி உத்தர மீமாம் இதுதான் வந்து நம்ம வேதாந்த தரிசனம் அப்படின்னு சொல்றோம் இந்த உத்தர மீமாம்சத்தைதான் வந்து இப்ப நம்ம என்ன அப்படின்னு டீடைல்டா பார்க்க போறோம் அததான் வந்து வேதாந்த தரிசனம் அப்படின்னும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு இப்ப இந்த வேதாந்த தர்சனத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா அத வந்து ஜென்ரலா வந்து வேத வியாசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஏன்னா அவரோட ஒர்க் இருக்கு பிரம்மசூத்ரம் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஒர்க் பண்ணிருக்காரு அது மூலமா வந்து இந்த வேதாந்த தர்சனத்தை அவர் வந்து பிரசன்ட் பண்ணிருக்கார் அதனால ஜென்ரலா வந்து இந்த வேதாந்த தரிசனத்தை யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் பட் ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லணும் இந்த வேதாந்த தரிசனத்தை யாரு கொடுத்தா அப்படின்னா அதுல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் பண்ணணும் ஏன்னா வியாசரோட பீரியடுக்கு முன்னாலிருந்தே இந்த வேதாந்த தர்சனமானது இருந்துட்டே இருக்கு அப்போ வேதாந்த தரிசனத்தை கொடுத்தவர் ஃபவுண்ட் பண்ணினவர் வேதவியாசர் அப்படின்னு சொல்றதை விட வேதாந்த தரிசனத்தை கோடிஃபை பண்ணினவர் அதாவது அதை தொகுத்து வழங்கியவர் வந்து வேதவியாசர் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்போ வேதாந்த வேதாந்த தரிசனத்தை நம்மளுக்கு தொகுத்து நாலு வேதம் அதுக்கு கீழே இந்த உபநிஷத்துல அப்படின்னு அழகா நம்ம படிக்கிறதுக்கு ஹேத்துவா அழகா பண்ணி கொடுத்தது வந்து இந்த வேதவியாசர் இப்போ வந்து இந்த தரிசனம் அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் டீச்சிங் இருக்குன்னு பாத்தோம் இது வந்து என்ன பண்ணணும்னா இப்ப தரிசனம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்கணும்னா அது மூணு டாபிக் பத்தி அது வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அதாவது பண்ணி என்ன பத்தி டீட்டைல் ஒத்துக்க முடியும் இப்ப இந்த தர்சனங்கள் எல்லாம் படிச்சோம்ல எல்லாருமே வந்து மூணு டாபிக்மே வந்து அவ்ளேர் பண்ணி அத பத்தி எக்ஸ்பிளைனும் பண்ணணும் பார்த்தா பிரமாணம் அப்போ இந்த இருக்கே, மட்டும் போறாது பேரு பிரமாண விசாரம் இந்த பிரமாண விசாரம் அப்படிங்கிற டாபிக் வந்து கண்டிப்பா அந்த தர்சன அந்த பவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கா வந்து சொல்லியே ஆகணும் பிரமாண விசாரம் வந்து பெருசாக டீட்டெயில் அவ பண்ணியே ஆகணும் எல்லா தர்சனக்காராலும் பிரமாண விசாரா எங்கிருந்து சோர்ஸ் எடுத்த சோர்ஸ் ஆப் நாலேஜ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது வந்து பிரமேய விசாரம் இருக்கே அதாவது இந்த தர்சனம் இருக்குமேயம் எங்கிருந்து எடுத்த சோர்ஸ் நீ இதுல எதை பத்தி பேச போற வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் என்ன கண்டென்ட் எடுக்க போறது அப்படிங்கறது வந்து பிரமேய விசார சோர்ஸ் பத்தின டீடைல் பிரமாண விசார மூணாவது டாபிக் வந்து பிரயோஜன விசாரித்தால எனக்கு என்ன பெனிபிட் நான் என்ன பயன் அடைவேன் இதனால அப்படி நம்ம கேட்போம் வாட் இஸ் தி பர்பஸ் அப்படின்னு பிரயோஜனம் இல்லாம யாருமே ஒரு சின்ன வேலை கூட பண்ண மாட்டோம் இல்லையா அதுல ஒண்ணு நம்மளுக்கு லாபம் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம ஒரு சின்னதா சிரிக்கணும்னா கூட இப்ப சிரிச்சு வைப்போம் அப்பதான் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவா இல்லையா அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம ஏதோ எதிர்பார்த்துதான் பண்றோம் அப்போ பிரயோஜனம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம இந்த ஜேர்னில ஃபர்ஸ்ட் டிராவல் பண்றதும் வேஸ்ட் இல்லையா அப்போ பிரயோஜனம் அனுதிஷபி பிரவர்த்ததை ஒரு முட்டாள் கூட பிரயோஜனம் இல்லாம ஒரு வேலையும் பண்ணமாட்டான் பிரயோஜனம் இல்லாம பண்ணமாட்டான் வெரி வெரி இம்பார்ட்டன் பிரயோஜன விசாரம் இந்த மூணுமே வந்து அவஸ்கஸ் பண்ணி ஆகணும் இந்த மூணு பத்தி டிக்ளேர் பண்ணணும் பிரயோஜனம் என்ன என்ன அப்படின்னு பாத்து வரலாம் ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அப்படின்னு பாத்தோம்னா இப்ப நம்ம உபனிஷத்துக்குள்ளாடி இதை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா உபநிஷத்தை கரெக்ட் பர்ஸ்பெக்டிவோட அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால இந்த விஷயம் வேதாந்த தர்சனத்துக்கு எங்க இருந்து சோர்ஸ் எதெல்லாம் இது வந்து சோர்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்ப சில தர்சனம் என்ன பண்ணணும் ஒரே ஒரு சோர்ஸ் தான் எடுத்துக்கோ இப்ப சாரு வாக்கோம் வந்து ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா பிரத்ய பிரமாணம் அது மட்டும்தான் அவளுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும் பட் நம்ம வேதாந்த தர்சனம் என்ன பண்றது ஆறு பிரமாணங்களை என்ன அப்படின்னு பார்த்தா பிரமா கரணம் இது பிரமாணம் பிரமாணா வந்து அறிவு கரணம்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ அறிவை கூடிய கருவி பிரமாணம் வேதாந்த தரிசனம் எல்லா தர்சனமும் வந்து ஒரு மினிமம் ஒரு பிரமாணமாவது யூஸ் பண்ணிதான் எல்லா தரிசனமும் பண்ண முடியும் இல்லையா எல்லா தரிசனத்திலயும் யூனிஃபார்மா யூஸ் பண்ற ஒரு பிரமாணம் வந்து பிரத்ய பிரமாணம் பிரியமா என்ன எத வச்சு உலகத்துல இருக்கிற பத்தி தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லையா ஞானேந்திரியாணி தத்வோதம் அப்ப என்ன பண்றது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து சென்ஸ் விஷயத்தோட இன்டராக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன் மூலமா தான் என்ன பண்றோம் பண்றோம் அப்போ இந்த எத்தனை ஞானேந்திரியங்கள் இருக்கு அஞ்சு ஞானேந்திரியங்கள் இருக்கு இந்த அஞ்சு ஞானேந்திரியங்களையும் நம்ம ஒரு குரூப் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது பேரு பிரத்ய பிரமாணம் இத வந்து நம்ம பிரைமரி சோர்ஸ் ஆஃப் knowledge அப்படின்னு சொல்றோம் அதுதான் தெரிஞ்சுக்கணும் அடிப்படையா என்ன தேவை பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலெட் இருக்கு ரெண்டாவது பிரமாணம் என்ன அப்படின்னா இதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர் பிரமாணம் என்னன்னு பார்த்தா இதே வந்து முக்காவாசி தர்சனங்கள் வந்து யூஸ் பண்ணும் அது பேர் அனுமான பிரமாணம் அனுமானம்ன என்னம் தமிழ சொல்ல அனுமானம் லாஜிக்கல் அப்போ இந்த அனுமானம் வந்து செகண்டரி சோர்ஸ் ஏன் இது செகண்டரி சோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரைமரி சோர்ஸ் மூலமா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வெச்சு நம்ம வந்து அறிவை அடையறோம் நம்ம வந்து இந்த ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா இந்த பிரைமரி சோர்ஸ் மூலமா விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம் அதை வச்சு அதுக்கப்புறமா இன்பர் பண்றது பேரு அனுமானம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாமே இப்ப வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவா ஒரு ஒரு கிரைம் நடந்து போச்சு இப்ப யாரு மர்டரர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவா ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவ வந்து நிறைய அனாலிசிஸ் எல்லாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அவன் பண்ணிருக்கலாம் சான்ஸே கிடையாது அப்படி எல்லாம் அவ வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் எப்படி அவளால் ஆர்கியூ பண்ண முடியும் அந்த அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டீம் என்ன பண்ணிருக்கோம் அந்த கிரைம் ஸ்பாட்க்கு போய் எல்லா விதமான டேட்டாவையும் அவ வந்து அவளால பண்ண முடியும் அப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து அனுமானம் அந்த டேட்டா கலெக்ட் பண்றது வந்து பிரத்யம் டேட்டா கலெக்ட் பண்றது வரைக்கும் தான் பிரத்ய பிரமாணம் யூஸ் ஆகும் அதுக்கு மேல வந்து பிரத்ய பிரமாணம் பயன்படாது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நாமளே வந்து ரீசன் அவுட் பண்ணி என்னவா இருக்கும் அப்படின்னு நாமளே வந்து தெரிஞ்சுக்கிறோம் அனுமானம் பண்றோம் இல்லையா அது பேரு அனுமானம் அந்த ஆர்கியூமெண்ட் அப்ப வாதம் பிரதிவாதம் இது வந்து அனுமானத்துல வந்துரும் ஏன்னா அனுமானம் பண்ணி அவ வந்து அத டிசைட் பண்றான் இல்லையா மாணம் மூலமா நிறைய அறிவை வந்து நம்ம அடையலாம் அட்வான்ஸ் அனுமானம் பேஸ்ட் அப்கோர்ஸ் அவ வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அனுமான பிரமாணம் மூலமா தான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் அனுமான பிரமாணம் மூலமா தான் நடக்கிறது உபமான பிரமாணம் உபமானம் வீட்டுல பசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல இருக்கிற பசுவை நான் பார்த்திருக்கேன் ஆனா காட்டுலயும் பசுமாடு இருக்கும் ஆனா அது வந்து நானும் எனக்கு தெரியாதது எப்படி இருக்கும்னு ஆனா உண்ணுத்தர் வந்து பாத்திருக்காத அவ என்ன சொல்லுவாங்க வீட்டு பசுக்கும் காட்டு பசுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கும் என்னன்னா வீட்டு பசுக்கு இந்த இடத்துல கழுத்துக்கு கீழே நிறைய தோல் வந்து தொங்கும் காட்டு அது இருக்காது அப்ப நம்மளால பாக்காத ஒரு விஷயம் ஆனா இன்னொரு விஷயத்த நான் பார்த்திருக்கேன் அதை வச்சு என்னால பாக்காத விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்ப சிமிலாரிட்டி வச்சு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அது பேர் உபமான பிரமாணம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஸ்டடியில யாராவது சொல்ல முடியுமா இந்த உபமான பிரமாணம் ஆத்மாவும் பிரகாசமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம் ஆகாஷம் சர்வகதாக வந்து சில இடத்துல கம்பேர் பண்றோம் அதுக்கு இந்த பிரமாணம் வந்து யூஸ் ஆகிறது அடுத்தது நாலாவது வந்து அர்த்த அப்படின்னா பாஸ்டுலேஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது பார்க்காம ஆனா இருக்கிற டேட்டா வச்சு அந்த விஷயத்தோட அறிவை அடையிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப குண்டா இருக்கிற ஒரு ஆள் வந்து சொல்றேன் நானு பகல்ல சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு சொல்றான் அதுல இருந்து சாப்பிடறது இல்லனா எப்ப சாப்பிட்டாக்கணும் ராத்திரியில அவன் சாப்பிடறான் இப்ப வந்து இங்க மழை பெஞ்சு இது வந்து இப்ப நம்ம மழை பெய்யறத பாக்கல ஓகேவா இப்ப நம்ம இப்ப வந்து மழை பெய்ய தெரியாது கேட்காம தூங்கி போயிட்டோம் அப்படின்னா மழை பெய்யறது நம்மளுக்கு தெரியாது சுசப்தி அவஸ்தாக்கு போயிட்டோம் ஓகேவா அப்ப ஆனா கார்த்தால எழுந்து பார்க்கும்பொழுது ஈரமா இருந்ததுன்னா என்ன இன்ஃபார்ம் பண்றோம் மழை பெஞ்சுது அப்படின்னு இன்ஃபர் பண்றோம் ஆனா அனுமானத்துக்கும் அர்த்தாபத்திக்கும் என்ன வித்தியாசம் அனுமானம் வந்து நான் பாத்துட்டே இருக்கும் இன்ஃபர் பண்றது அர்த்தாபத்தி வந்து நான் பாக்கல ஆனா எனக்கு தெரியும் ஈரமா இருந்ததுன்னா மழை பெஞ்சிருக்கணும் அது பேரு அர்த்தாபத்தி ரெண்டு ஸ்டெப் இன்ஃபுரன்ஸ் பேரு அர்த்தாபத்தி இப்ப வந்து இதுக்கு இத வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டடிக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப உபனிஷத்து வந்து ஒரு வாக்கியம் சொல்றது ஆத்மாவை பத்தி நீ தெரிஞ்சிட்டா சோகம் போயிடும் வந்ததுன்னா சோகம் போயிடும் அப்படின்னு சொல்றதுனா நே இருங்கறது ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்ற அறிவு அத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அர்த்தா பத்தி அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடா திருப்பியும் திருப்பியும் கேட்டா எப்படி எதை எங்க பயன்படுத்துறது அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அஞ்சாவது அனுப்பலப்தி இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து அப்படின்னு சொல்றதும் ஒரு அறிவு தானே ஆமாமா இப்போ இந்த ரூம்ல பூனை இந்த ரூம்ல யானை இல்லை அதுவும் ஒரு விதமான நாலேஜ் இல்லையா திங் அது இல்ல அப்படின்னு சொல்றதும் ஒரு அறிவுல்ல அப்போ இருக்குங்கிற விஷயமும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது இல்லங்கிற விஷயமும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தா அறிவை அடையறது பேரு அனுப்ப லப்தி இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த இல்லாத ஒரு விஷயத்தோடைய அறிவை நம்ம டைரக்டாவும் அடையலாம் இன்டைரக்டாகவும் அடையலாம் எப்படி டைரக்டா அடையலாம் ஒரு ஸ்கூலுக்கு போறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாஸ் ரூம் பாக்குறோம் அந்த கிளாஸ் ரூம்ல டீச்சர் இல்ல நான் பாக்கறேன் அந்த இடத்துல டீச்சர் இல்ல சோ டேரக்டாவே எனக்கு வந்து டீச்சர் இல்ல அப்படிங்கற அறிவானது ஏற்பட்டு பட் நான் இருக்கேன் டீச்சர் இல்லாத கிளாஸ்ல ஒரே சத்தம் வருது அப்ப நான் என்ன என்ன கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த கிளாஸ்ல டீச்சர் இல்ல அதனால பசங்க எல்லாம் சத்தம் போடுறான் அப்ப இல்லங்கிற அறிவு வந்து எனக்கு டேரக்டாகவும் ஏற்படலாம் இன்டெரக்டாகவும் ஏற்படலாம் அப்போ அஞ்சு பிரமாணங்கள் இப்ப வரைக்கும் என்னெல்லாம் பாத்திருக்கோம் நம்ம பிரத்ய அனுமான உபமான அர்த்தாபத்தி அனுப்பலப்தி அது வரைக்கும் நம்ம பாத்துருக்கோம் இப்ப இந்த பிரமாணங்கள் எல்லாம் அஞ்சு பிரமாணங்களும் பாத்தோம்னா இது எல்லாமே பிரத்யக்ஷம் தவிர பாக்கி எல்லாம் வந்து செகண்டரி சோர்ஸ் பிரத்யம் மட்டும்தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு டேரக்டா நம்மளுக்கு அறிவை கொடுக்குது பாக்கி எல்லாம் என்ன பண்றோம் நம்ம கலெ பண்ணா வச்சு நம்ம வந்து இன்பர் பண்றோம் அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுறது ஒரு லிமிடேஷன் ஏற்பட்டுறது இல்லையா அதனால வந்து ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு அறிவே வந்து கொடுக்க முடியும் ஒரு அளவுக்கு மேல அதனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இப்ப பிரத்ய பிரமாணமே எடுத்துக்கலாமே பிரத்ய பிரமாணம் என்னது ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கு லிமிடேஷன் இருக்கா இல்லையா கண்டிப்பா உண்டு அதனால எல்லாத்தையும் experience பண்ண முடியாது ஞானேந்திரியத்தினால இல்லையா அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்தூலமா இருக்கிற விஷயத்த மட்டும் தான் அதனால வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணி சொல்ல முடியும் அந்த நாலேஜ் தான் நம்மளுக்கு அதால குடுக்க முடியும் இப்ப நான் பாக்கிறேன் உங்களை அப்படின்னா என்னோட கண்ணுனால என்ன பண்ண முடியும் ஸ்தூல சரீரத்தை மட்டும் தான் எனக்கு வந்து காமிக்க முடியும் நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்களா உங்க மனசுல என்ன தாட் வருது அந்த விஷயம்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா என்னால பார்க்க முடியாது அப்போ நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயே வந்து அறிவை வந்து ரிசீவ் பண்ணி ராங்கா நிறைய விஷயத்த கன்க்ளூட் பண்ணிடுறோம் அத வச்சே வந்து அவளுக்கு நம்மள பிடிக்காது அவ நம்மள இக்னோர் பண்றா பட் அவ வந்து என்ன நினைச்சுட்டு திரும்பினான்னு உனக்கு எப்படி தெரியும் கண்டே பிடிக்க முடியாது இல்லையா சோ நம்ம என்ன பண்ணிடுறோம் பிரத்யட்ச பிரமாணம் பேஸ் பண்ணியே எல்லா டிசிஷனையும் எடுத்து கன்க்ளூட் பண்ணி பெரு அந்த டாக்டர் நிறைய பேருக்கு வந்து இந்த டிசீஸ் குணப்படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாலும் நீ டாக்டர் கிட்ட மட்டும் போவியா இல்லனா வந்து கடவுளையும் வந்து வேண்டின்றே போவியா கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்லோகம் இருக்கு வைத்தியராஜா நமஸ்து யமராஜ சகோதரா யமோஸ்து ஹரதி பிராணன் வைத்தியா பிராணான் தனான் அதாவது இந்த யாஜா இருக்காரு யம தர்மராஜா இருக்காள் வந்து பிராணனை மட்டும் எடுத்துட்டு போவானா இந்த டாக்டர் இருக்காள் வைத்தியராஜா பிராணனோட கூட சேர்ந்து எல்லாத்தையும் பைசாவையும் கூட சேர்ந்து எடுத்துட்டு போயிடுவான் அப்போ பிரத்யக்ஷம் அனுமானம் இது எல்லாத்துக்கும் இந்த பிரமாணத்துக்குலாம் என்ன ஆயிடுறது லிமிடேஷன் இருக்கு அப்போ ஒரு தர்சனம் வந்து சொல்லக்கூடிய டீச்சிங் இருக்கு இல்லையா தர்சனம்னா சிஸ்டமேட்டிக் டீச்சிங் அப்படின்னு பாத்தோம் அந்த தர்சனம் வந்து இந்த அஞ்சு பிரமாணத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு டீச்சிங்க கொடுத்தது அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து ஒரு காம்பிரிஹென்சிவா இருக்கிற அத்தனை விஷயத்தை பத்தின நாலெட்ஜும் நம்மளால அடைய முடியாது அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பத்தியும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு டீடைல்ஸ் கிடைக்காது ஏன்னா பிரத்யக்ஷம் வந்து லிமிடெட் இல்லையா அதே மாதிரி ஜகத் பத்தி டோட்டலா டீடைல் கிடைக்கணும்னாலும் நம்மளால வந்து இது வந்து லிமிட்டட் சோர்ஸ் ஆப் நாலெட்ஜா இருக்கு அப்போ பட் இந்த ரெண்டு பிரமாணம் இந்த பிரத்யக்ஷ அனுமானம் மட்டும் எடுத்துக்கலாம் பாக்கி எல்லாமும் வந்து அதை சேர்ந்ததுதான் இந்த ரெண்டு பிரமாணமும் கண்டிப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பட் இதாலேயே வந்து நம்மளுக்கு டோட்டல் நாலெட்ஜை கொடுத்துட முடியாது அப்ப இன்கம்ப்ளீட் பிரமாணம் பயன்படுத்தி ஒரு தர்சனத்தை வந்து ஹோலிஸ்டிக் தர்சனம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால வேதாந்த தர்சனம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு வெரி வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரமாணத்தை அது வந்து எடுத்துக்கிறது யூஸ் பண்றது சேர்த்துக்கிறது அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பிரமாணத்துக்கு பேரு சப்த பிரமாணம் ஆர் வேத பிரமாணம் வேத பிரமாணத்தை அது வந்து சப்த பிரமாணம் இது ரெண்டும் சமஸ்கிருதத்துல உபஜீவிய பிரமாணம் அப்படின்னு உபஜீவிய பிரமாணம் பாக்கி உபக பிரமாணம் செல்லாம் உபகம் இந்த உபிய இல்லாம உபஜீவகனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இப்ப வந்து ஒரு புகை இருக்கு அப்படின்னு சொன்னோம் புகை பாக்கறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளால என்ன இன்ஃபர் பண்ண முடியும் அந்த இடத்துல நெருப்பு இருக்கு இன்ஃபர் பண்ண முடியும் பட் நான் ஏற்கனவே நெருப்பியும் புகையும் ஒன்னா பாத்துருந்தாதான் என்னால புகை இருக்கிற இடத்துல நெருப்பி இருக்கும் என்னால சொல்ல முடியும் அப்போ இந்த பிரைமரி சோர்ஸ் ஆப் நாலேஜ் இல்லாம பண்ணாது அப்போ இந்த வந்து இந்த வேதாந்திரமாணம் இருக்குல்லையா அந்த சப்த பிரமாணத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நம்ம கரெக்டா வந்து புரிஞ்சுக்கணும் வேதத்த வந்து பிரமாணம் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணினா மட்டும் போறாது பட் அதோட ஸ்டேட்டஸ் என்ன ரோல் பிளே பண்றது தெரியணும் வந்து அது இந்த ஒரு மனுஷனோட இன்டலெக்டிலிருந்து உருவானது கிடையாது அபருஷேய பிரமாணம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அது வந்து பரம்பரை பரம்பரையாலை வழி வழியா வந்து ரிஷிகள் மூலமா நம்மளுக்கு வருது பட் அதனோட ஆரிஜின் யாரு சாக்ஷா பகவான் தான் அதுக்கு ஆரிஜினா இருக்கார் பட் அத வந்து நம்மளுக்கு ரிஷிகள் வந்து அதை நம்மளுக்கு கொண்டு வந்து இப்ப இன்னி வரைக்கும் அது வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த வழி வழியா பரம்பரை வர விஷயமா இருக்கு இப்ப வந்து ரிஷிகளே வந்து என்ன சொல்ற நாங்க வந்து ட்ரூத்தை டிஸ்கவர் பண்ணிட்டு இந்த வேத மந்திரத்தை வந்து உங்களுக்கு கேட்டு அப்படியே சொன்னோம் அப்படின்னு அந்த ரிஷிகள் வந்து சொல்லவே இல்ல என்ன சொல்றா வேத பிரமா டிஸ்கவர் பண்ணுவோம் லாவ எடுத்துக்கலாம் நியூட்டன் லா வந்து என்ன பண்ணிருப்பான் முதல்ல வந்து ஆப்பிள் வந்து கீழே விழுந்தது ஏன் விழுந்தது அப்படின்னு யோசிச்சிருப்பான் இல்லையா அப்போ டிஸ்கவர் பண்றான் அதுக்கப்புறமா லாவ வந்து அப்படிப்பட்டது கிடையாது ஒவ்வொரு ரிஷியும் வந்து வேத பிரமாணத்தை என்ன சொல்ற என்னுடைய குரு மூலமா நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த நாலு ஜன வந்து அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றான் அப்போ இது சுஷ்ரும தீரா தீரானா ஏ நஸ்த அவாலுக்கு விததாதி யோவே ிகளுக்கு அந்த அந்த நாராயணன் கிட்டே இருந்து இந்த வேதமானது வந்துருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு இன்னொரு ஒரு ஸ்லோகம் இருக்கு என்னது பத்மபுவம் வசிஷ்டம் வியாசம் சுகம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசியம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாச மலகம் தம் தோட்டக்கம் வா்த்திகாரமணியாத் அஸ்மத் குரு சந்த மோஸ்மி அப்போ நாராயணன்ல இருந்து நாராயணன் கிட்ட இருந்து பத்மபுவம் வசிஷ்டம் யாரு அந்த பிரம்மாஜி அவருக்கு பாசாச்சு அவர்ல இருந்து அதுக்கப்புறம் சக்தி வசிஷ்டர் யாரு பிரம்மாஜியோட பையன் வந்து வசிஷ்டர் வசிஷ்டரோட பையன் சக்தி அப்படின்னு அவளுக்கு வழி வழி வழி அப்படி வந்ததுதான் இந்த வேதமான இன்டலெக்ட்ல இருந்து என்ன கொடுக்கறோம் டிவைன் மனுஷனால பண்ணப்பட்டது கிடையாது அபௌரிஷேய பிரமாணம் தெய்வீக பிரமாணம் தெய்வீகம்னா டிவைன் அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன அது அபரிஷேய பிரமாணமா இருக்கிறதுனால அது ஒரு ரிலபிள் சோர்ஸ் அதை நாம கண்டிப்பா ரிலை பண்ணலாம் அதனாலேயே அதுக்கு நம்ம வந்து பிரமாணம் அப்படிங்கிற பேரை கொடுக்கறோம் ஏன்னா அபௌருஷேய வாக்கியமா இருக்கிறதுனால பிரமாணம் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்கறோம் மூணாவது அது ஒரு இன்டிபெண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலெட் அது ஸ்வதந்திர பிரமாணம் பிரமாணம்னா என்ன இது சென்ஸ் ஆர்களுக்கு இருக்கு இல்லையா இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸும் இண்டிபென்டன்ட் சோர்ஸ் ஆப் நாலேஜ் எப்படி எல்லாம சென்ஸ் ஆர்கன் வந்து பிரமாணம் எப்படி இப்ப வந்து கண்ணு வந்து எனக்கு கலரை காமிக்கும் கண்ணை தவிர வேற எந்த சென்ஸ் ஆர்கனை பிரமாணத்தை யூஸ் பண்ணி என்னால கலர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்ப கலர் ஃபீல்டுல எது எனக்கு பிரமாணம் கண்ணு மட்டும்தான் எனக்கு பிரமாணம் வேற எதுனாலையும் அது என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சு அந்த நாலெட் வேற எந்த பிரமாணத்தினாலையும் கொடுக்க முடியாது அப்போ எப்ப ஒரு பிரமாணம் ஒரு யூனிக் நாலெட் கொடுக்கறதோ வேற எந்த பிரமாணத்தினாலயும் கொடுக்க முடியாதோ அது பேரு இன்டிபெண்ட் சோர்ஸ் ஆப் நாலெட் கண்ணு கொடுக்கற அறிவை காதால கொடுக்க முடியாது காது கொடுக்கற அறிவை மூக்கால கொடுக்க முடியாது இல்லையா அப்போ வேற எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் நம்மளால அது குடுக்கற அறிவைடேட்டும் பண்ண முடியும் கண்ணு வந்து ரெட் கலர்னு சொல்லிட்டு எந்த பிரமாணம் யூஸ் பண்ணி ரெட் கலர் தானு வேலிடேட் பண்ண முடியும் கண்ணை தவிர வேற ஒரு பிரமாணத்தினால அதை வேலிடேட் பண்ண முடியாது அப்ப அதனால அதை என்ன சொல்றோம் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் அத வந்து சுதந்திர பிரமாணம் அப்படின்னு சொல்றோம் செல்ப் வேலிட் அப்படிங்கறதுனாலயே வேற ஒரு பிரமாணத்தினாலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவசியம் ரெட் கலர் காமிக்கிறது அப்படிங்கறத காதை வந்து டெஃபினட்டா வேலிடேட் பண்ண முடியாது வேலிடேட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா கண்ணு வந்து ரெட் கலர்னு காமிச்சுனா அது ரெட் கலர் தான் இல்லையா அதனால வேற இன்னொரு பிரமாணத்தினால அதை ப்ரூவ் பண்ண முடியாது ரெட் கலர் அப்படி கண்ணுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு வேற எந்த பிரமாணத்தினாலும் அப்போ காது பிரமாணம் கண்ணு பிரமாணத்தை பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல வேலிடேட் பண்ணவும் முடியாது அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே என்னது செல்ஃப் வேலிட் பிரமாணம் நான் யோசிச்சு பாருங்க எழுந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணு வந்து என்ன காமிக்கிறதோ அதை வந்து பேஸ் பண்ணிதான் நம்ம வந்து நடக்கவே நடக்கிறோம் இப்ப கண்ணு காமிக்கிறத வந்து நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால முடியாது முடியாது ஒரு வந்து நான் validate கண்ண நடக்கே முடிய கண்ணிட் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு வருஷம் வாழ்வும் வாழ்ந்துட்டோம் லீட் பண்ணிட்டோம் இல்லையா அதனால ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸும் எனது இண்டிபென்டன் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்ப வேதாந்த தர்சனம் சொல்றது வேதமும் சப்த பிரமாணம் இருக்குதப்பிரமாணமும் ஒரு ஸ்வதந்திர பிரமாணமா நாம பிரத்ய பிரமாணம் வந்து என்ன பண்றது வேர்ல்டுக்கு பீல்டுக்குமாணமா வந்து என்ன இருக்கு பிரத்ய பிரமாணம் இருக்கு அதே மாதிரி பிரமாணமா இருக்கிறது வேத பிரமாணம் பிரமாணம் அதனால வந்து அது செல்ஃப் வேலிட் அத வேற ஒரு பிரமாணம் மூலமா நம்மளால வந்து ப்ரூவ் பண்ணவும் முடியாது வேலிடேட் பண்ணவும் முடியாது நம்ம வேணும் அவசியமும் அதுக்கு கிடையாது வேற ஒரு பிரமாணம் அந்த பீல்டுல ஆக்சே வேதாந்த ஒரு காம்பிரும்ப ஒரு பயன்படுத்தினா மட்டும்தான் தரிசனத்தை நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு வேதாந்த தர்சனம் சொல்றது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து இந்த வேத பிரமாணத்தை செல்ப் மாணமா அப்ரோச் சொன்னா அவருக்குத பிர வந்து செல் அது வந்து இண்டிபெண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த அறிவோட அதை அப்ரோச் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஆக்டிடியூட் இருக்கு அவருக்கு அது பேர நம்ம ஸ்ரத்தா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப நம்ம என்னெல்லாம் போது நம்ம என்ன சொல்லிருக்கோம் அது வந்து முடியாது, ஆனா, போர்து a பட் என்ன என்ன அப்படின்னா இந்த வேத பிரமாணத்தை யாரு வந்து இண்டிபென்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்குற அணுகுமுறையோட அது கிட்ட போறாளோ அந்த ஆட்டிடியூடுக்கு பேரு ஸ்ரத்தா அப்போ ஒரு பிரமாணத்தை பிரமாணமா எடுத்துக்கிறோம் அப்போ காது மேல எனக்கு ஸ்ரத்தை இருக்கு ஸ்ரத்தா இருக்கு அப்போ அப்போ ஒரு பிரமாணம் அப்படின்னு பேரு ஸ்ரத்தா ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ் மேலேயும் வந்து நாம ஸ்ரத்தா வச்சிருக்கோம் என்ன அந்த சோர்ஸ் ஆப் நாலேஜ நம்ம இண்டிபென்டன்டா வேலிட் பிரமாணம் அப்படின்னு ட்ரீட் பண்றது பேரு ஸ்ரத்தா இப்போ ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸும் valid independently valid adi, adi, adi, field ele, independently valid independently independently அது அது வந்து அதுதான் வந்து ஸ்ரத்தாவுடைய ஆக்சுவல் டெபினிஷன் உபஜீவிய பிரமாணம் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எனது பிரத்ய பிரமாணமும்ப்திரமாணமும்மாணம் எந்த பிரிச்சுவல்டு சப்த பிரமாணமான வேதாந்த தர்சனம் வந்து வேத பிரமாணத்தை தன்னுடைய பிரமாண விசாரத்துல இன்க்ளூட் பண்றது அப்போ வேதாந்த தர்சனம் வந்து செல்ஃப் வேலிட் பிரமாணமா இருக்கு அப்போ ஸ்பிரிச்சுவல் பீல்ட்ல எந்த பிரமாணம் ரொம்ப பிராமினட் ரோல் பிளே பண்ணும் சப்த பிரமாணம் தான் வந்து ரொம்ப ப்ராமினட் ரோல வந்து பிளே பண்ணும் அப்போ பாக்கி எல்லாம் என்ன பண்ணுவோம் மெட்டீரியல் வேர்ல்டு நாலேஜ் வேணும் வச்சுக்கோங்களேன் வேதத்தினால டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கேட்கற அளவுக்கு அதனால டீடைல்ஸ் கொடுக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் மங்கள்யான் தான் வந்து அதுக்கு பிரமாணமா இருக்க முடியாது டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அப்போ மெட்டீரியல் சயின்சஸ்க்கு பிரத்யட்ச அனுமான பிரமாணத்தை வந்து நம்ம எடுத்துறோம்ி ல் நாலஜுக்கு சப்த பிரமாணம் தான் வந்து ப்ராமினன்ட் ரோல் வந்து பிளே பண்றது பார்த்துருக்கோம் பிரமாண விசாரம் அது கீழே பாத்து இன்னும் வந்து பிரமேய விசாரம் இருக்கு பிரயோஜன விசாரம் இருக்கு அதெல்லாம் வந்து இனிமேதான் வரும் அப்போ பிரத்யம் அண்ட் அனுமானமும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் அதை விட்டுற போறதில்ல டெபினடா இம்பார்ட்டன்ட் தான் சப்த பிரமாணம் வந்து ப்ராமினன்ட் ரோல் பிளே பண்ண போறது ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் பாக்கி ரெண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க போறோம் இப்போ வேதாந்த தர்சனம் என்ன சொல்றது நீ வேதத்தை ஒரு சுதந்திர பிரமாணமா அப்ரோச் பண்ணு சுந்திர பிரமாணமா ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றேன் இப்ப வந்து கண்ணை மூடிட்டோம் என்ன ஆயிடும் கலர் பத்தின டீட்டெயில்ஸ் கலர் பிளைண்ட் நான் ஆயிடுவேன் ஸ்பிரிச்சுவல் பீல்டுக்குள்ள வந்துட்டோம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்குள்ள வரும் ஸ்பிரிச்சுவல் பீல்டுக்குள்ள வந்துட்டு வேதத்தை நீ வேண்டாம் போன்னு தள்ளி வச்சுட்டேன்னா நம்ம என்ன ஆயிடுவோம் ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் ஆயிடுவோம் அது இல்லாம நம்மளால இதுல ப்ராக்ரெஸே பண்ண முடியாது ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நம்மளை பத்தின அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கு அது இல்ல அப்படின்னா நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியாது இப்போ என்னதான் வந்து வேதத்தை வந்து நம்ம சுவதந்திர பிரமாணம் அப்படின்னு சொன்னாலும் வேதாந்த தர்சனம் சொல்றது வேதத்தை மட்டுமே நாம கன்சிடர் பண்ணிடக்கூடாது நாம என்ன பண்ணணும் இந்த பாக்கி ரெண்டு பிரமாணங்கள் இருக்குல்ல அதையும் நாம வந்து வேத பிரமாணம் சப்த பிரமாணம் ஆனா அதுக்கு பக்கவாதியம் எல்லாம் உட்கார்ந்து இருப்பா இல்ல அது வந்து நம்மளுக்கு பிரத்ய பிரமாணமும் அனுமான பிரமாணமும் பக்கவாதியமா இருக்கும் அப்போ அந்த பிரமாணம் வந்து பிரைமரி கிடையாது ரோல் பிளே பண்றது மட்டும் தான் அப்ப அந்த ஆட்டிடியூடுக்கு பேர் என்ன ஸ்ரத்தா இப்ப பகவத்கீதால வந்து நிறைய இடத்துல கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்ரத்தா பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பண்ண முடியாது வந்து சரியாவே புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா ஸ்ரத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரமாணம் ஒரு இண்டிபென்டென்ட் சோர்ஸ் ஆப் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருந்தாதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பீல்ட்ல நம்மளால ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் அப்போ எப்படி வந்து கலரை பொறுத்த வரைக்கும் என்னோட கண்ணு வந்து கண்ணு வந்து இண்டிபெண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜா இருக்கோ அது மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்டிபென்டன் சோர்ஸ் ஆஃப் நாலேஜா இருக்கிறது வேதம் அப்போ சக்ஷுர்தாவான் லபத்தே ரூபஞ்யானம் கண்ணு வந்து நானே கண்ணு மேல ஸ்ரத்த எனக்கு கிடைக்கிறது ரூப ஜானம் சாஸ்திரான் லபத்தே आध्यात्मिक कृष्णर वंदे आध्यात्मिक्ञान अच्छा अश्रद्धाना पुरुषा धर्मसा परताप अम निवर्त मृत्यु संसार वर्मणी अश्रद्धाना यार और இல்லையோ அவன் என்ன பண்ணிடுறான் அந்த வேதத்தை வந்து இண்டிபென்டன் பண்ணலயோ யாருடியூட அவளுக்கு உழன்று கொண்டு இருப்பார்கள் முப்பத்தஞ்சு வருஷமா நீ இதே வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஸ்ரத்தா அப்படிங்கிற ஆட்டிடியூட் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்காது என்ன பர்பஸ்க்காக நம்ம இங்க வரோமோ அந்த பர்பஸ் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது ஏன்னா அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிறதுனால நம்மளால வந்து இதுல ப்ராக்ரெஸ் பண்ண முடிய மாட்டேங்கிறது அப்போ ஸ்ரத்தானா கண்மூடித்தனமான நம்பிக்கை அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இங்க பேசவே இல்ல ஸ்ரத்தானா என்னது வேதம் வந்து ஒரு இன்டிபென்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நாலஜ் அப்படிங்கிற அறிவு பேரு ஸ்ரத்தா எந்த பீல்டுல ஸ்பிரிச்சுவல் பீல்டுக்கு வேதம் வந்து ஒரு இண்டிபென்டென்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்போ வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அந்த சொல்லிடுற அப்போ வேதம் வந்து ஸ்பிரிச்சுவல் பீல்டோட பிரைமரி சோர்ஸ் ஆப் நாலேஜ் அப்படின்னு நாம பார்த்துட்டோம் பிரத்யக்ஷ அனுமானம் அது ரெண்டையும் வந்து இம்பார்டன்ட் சொல்றோம் சப்போர்ட்டிவ் ரோலும் அது பிளே பண்றது அப்படின்னு சொல்றோம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் வந்து வளரணும் அப்படின்னு சொன்னா மரத்துக்கு இம்பார்ட்டன்ட் என்னது மரம் வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவை சீடு சீடு இம்பார்ட்டன் பட் சீடு மட்டுமே இருந்தா மரம் வளர்ந்துருமா அப்படின்னா மரம் வளராது அப்ப அதுக்கு சப்போர்டிங் கண்டிஷன்ஸ் நிறைய தேவைப்படுது அதுக்கான சாயில் இருக்கணும் அதுக்கு அளவா தண்ணி விடணும் அதுக்கு அளவான காத்து இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாதான் அந்த சீடுனால ஒரு மரமா வந்து குரோ ஆக முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த வேதாந்த தரிசனத்துக்கு இதோ வேத பிரமாணம் தான் இம்பார்ட்டன்ட் பிரைமரி விஷயமா இருந்தாலும் அதுக்கு சப்போர்டிங் டூல்ஸான இந்த பிரத்யக்ஷ அனுமானமும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது ஸோ ஒரு பிரமாணம் வந்து இன்னொரு அறிவை இன்னொரு அப்ப எந்த பிரமாணத்தை அப்படின்னு எனக்கு வந்து பையன் வீட்டுல இருந்து போறோம்னு வச்சுக்கோங்க ஜோசியர் கிட்ட போய் கொடுத்தா ஜோசியர் சொல்வார் பத்து பொருத்தத்துக்கு எட்டு பொருந்தி இருக்க பேஷா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா பொண்ணாத்துலயும் அந்த மாதிரி பாப்பா இல்ல ஜாதகம் பாப்பா என்ன ஜாதகம் இது கல்யாணம் பண்ணி வச்சேன்னா இருக்க மாட்டேன் ஒரு பொருத்தம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு அவ்வளவு நம்மளுக்கே வந்துட்டு டாக்டர் கேட்டு காமிச்சா இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருனா என்ன பண்ணுவான் உடனே ஆபரேஷன் போய் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் செகண்ட் ஒபீனியன் அப்படின்னு ஒன்னு கேட்பான் அந்த டாக்டர் என்ன சொல்ல எந்த ஆபரேஷன் பண்ணினோம்னு சொன்னது கிடையே கிடையாது மெடிசன்லாலயே நான் வந்து அதை சரிபடுத்திடுவேன் வந்து கான்ட்ரடிக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா எந்த பிரமாணத்தை சொன்னா நம்மளால சாதாரணமா வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா ஒரு ஒரு டே கூட ஒரு ஒரு நிமிஷம் கூட வந்து நம்மளால வந்து லைஃப வந்து லீட் பண்ண முடியாது அப்போ ஒரு பிரமாணம் கொடுக்கற அறிவை இன்னொரு பிரமாணம் கான்ட்ரடிக்ட் பண்ண கூடாது இதுதான் ரூல் வேதாந்திரமாணம் பொழுது அது பிரத்யபிரமாணம் அனுமான பிரமாணம் கொடுக்கற அறிவையும் கான்ட்ரடிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அப்போ பிரத்யபிரமாணத்தை நம்ம அனுபவ அப்படின்னு சொல்றோம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அனுபவ அப்படின்னு சொல்றோம் அனுமான பிரமாணத்தை வந்து பண்ணனும் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணனும் பண்ணணும் அந்த இடத்துல ஏன் இப்போ ஒரு விஷயத்த வந்து நாம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் வேத பிரமாணம் வந்து யுக்தி அனுபவத்தை கான்ட்ரடிக் பண்றது அப்படிங்கறதுனால வேதம் வந்து ஒரு பிரமாணம் இல்ல அப்படின்னு நம்மளால நெகேட் பண்ணிட முடியாது கர்ம பலம் அப்படிங்கறது இருக்கா இல்லையா வேதத்தை யாரு பிரமாணமா ஒத்துக்கிறாளோ அவ வந்து சொல்லுவா எஸ் வேதத்துல இத பத்தி சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லுவான் சரி அடுத்தது அவன் வந்து இதுவரைக்கும் நல்ல கர்மாக்களே தான் பண்ணிருக்கான் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில கஷ்டப்படுறான் கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுறது இல்லையா நல்ல கர்மா பண்ணினா அவன் நல்லா தானே இருக்கணும் ஆனா அவன் இப்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு இந்த இடத்த கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுறது அப்போ அவன் இப்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கறத நீ எந்த பிரமாணம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற பிரத்ய பிரமாணத்தை பயன்படுத்தி அவன் இப்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு நீ வந்து அப்சர்வ் பண்ணி சொல்ற பட் அதுக்காக வேத பிரமாணம் இல்லன்னு எப்படி சொல்லிட முடியும் கர்ம பலம் இல்லன்னு ஒன்னால எப்படி சொல்லிட முடியும் இல்லையா அப்போ பிரத்யக்ஷ பிரமாணமோட ஃபீல்டு வந்து கர்ம பலம் கிடையாது கர்ம பலம் பத்தி எதால பேச பேச முடியும் இல்லையா அப்ப கர்ம பலம் வேத பிரமாணத்தோட ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர்ஸா வந்து அது இருக்கு அப்ப கான்ட்ரோஸ்ட் பண்ணிட்டு தப்பு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரணும் ரெண்டு பிரமாணத்தை பிரமாணத்தினால பண்ணவும் அது முடியாது ால பண்ண பண்ணி பண்ணவும்ி வந்து அண்டர்ஸ்ட் பண்ணிக்கணும் வேதம் என்ன சொல்ல வருதோ அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வேதம் டெஃபினட்டா யூஸ்ஃபுல் மெசேஜ் தான் தேவையான தான் அனுமானத்தையோ பிரத்யத்தையோ கான்ட்ரடிக்டும் என்கொயரி பண்ணி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்ராப்ரியேட் என்கொயரி பண்றது பேர் மீமாம் நடத்தோம் இப்போ மீமாம் ரைட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த மெசேஜ் வேத பிரமாணா ப்ரா வேதத்துல இருக்கிற மெசேஜ் வந்து கான்ட்ரடிஷன் அப்படிங்கிற விஷயம் இல்ல நாம வந்து ராங்கான பிரமாணத்தை யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும் பொழுது கான்ட்ரடிக்ஷன் ஆனது ஏற்படுறது அனுபவத்துக்கு கான்ட்ரடிக்ட் ஆகாத மாதிரி வேதம் சொல்றத நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ட்ரை பண்ணணும் இப்ப வந்து என்னோட கண்ணு வந்து இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு குச்சிய வந்து பக்கெட்ல இருக்கிற தண்ணி தண்ணியோட இருக்கிற ஒரு பக்கெட் நான் எப்படி தெரியும் போட்டோடனே கோணால தெரியறது என் கண்ணு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு கண்ணை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோமா அப்போ இப்ப என் கண்ணு வந்து ப்ராப்பரான் ஆகணும் அப்படின்னா என் கண்ணுக்கு வந்து விஷயம் இருக்கு சில கண்டிஷன் இருந்ததுனா தான் என்னுடைய கண்ணு வந்து ப்ரா சில கண்டிஷன்ஸ்ல வந்து ஏன் இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் ஏற்படுறது அது சில கண்டிஷன்ஸ் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படுறது சாதாரணமா இருக்கும்போது நேருக்குச்சி நேருக்குச்சியாக தான் தெரியும் பட் அந்த பக்கெட் வாட்டருக்குள்ள போடும்பொழுது வேற ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்பொழுது என் கண்ணு வந்து என்ன ஆக்சுவலி ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ இந்த வேத பிரமாணமும் எப்படி அந்த சில கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பொழுது அது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா கரெக்ட் மெசேஜா நம்மளால வந்து அதை ரிசீவ் பண்ண முடியறது அப்போ வேத பிரமாணம் என்ன சொல்றதுங்கிறத க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ண நம்ம அப்ப ப்ராப்பர் ஸ்டடி பண்றது பேரு மீ மாம்சா அப்படின்னு அர்த்தம் அப்போ வேதம் அனுபவம் மூணுத்தையும் வந்து இந்த மீமாம் அப்படிங்கறது அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறது வேதம்னா ஸ்ருதி அப்ப ஸ்ருக்தி அனுபவம் இந்த மூணுமே வந்து நம்ம எடுத்துக்க போறோம் இருந்து மெசேஜ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்பொழுது நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங்கும் அடிப்பற்றக்கூடாது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் எந்த விதமான கான்ட்ரடிக்ஷனும் வந்துடக்கூடாது அப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜ எடுத்துக்கிறது பேரு வேதாந்த தர்சனம் அப்போ வேதாந்த தர்சனம் வந்து ஆறு பிரமாணத்தையும் எடுத்துக்கிறது அதுல பிராமினா पूर पूर पूर ओम शान्ति शान्ति शान्ति ही ही ओम शांति शांति शांति श्री பூர்ணமாயூமேவசிஷா ஹரி ஓரு ओम